तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷ்த்தவே தாத்தய விநார்ம விர்த்திவிவேக்கேத்தும சுவனம் சத்தத்தர் தவன விமாமி தி பாரக்கியமித்யவசித்தோபிச்சராமசங்கா தத்தாத்திரேய குருவானவர் மேலும் சில விஷயங்களை சொல்லி யதுமகாராஜா கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லி முடிக்கப் போகிறார் எந்த ஒரு ஞானத்தை கொண்டு இப்படி தாங்கள் மகிழ்ச்சியோடு சஞ்சரித்து கொண்டு வாழ்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்காக வாழ்க்கையை நான் நல்லா புரிஞ்சுன்னு இருக்கேன் ஞானத்தை வந்து நிறைய திருஷ்டாந்தங்களோடு அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கு அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னார் இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருட்டு இருந்தே ஒன்று ஒன்று கற்றுன்னு இருக்கேன் நான் அதை வச்சு நான் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கேங்கிறார் இப்போ என் உடம்புலேருந்தே நான் என்னெல்லாம் புரிஞ்சுனேன்னு சொல்கிறேன்னு கேளுங்கோன்னு சுவாத்மோபசிக்ஷிதாம் புத்தி ஸ்ருணுமே வதத்த பிரபு இது கடைசி ஸ்லோகத்தில் நாம் பார்த்தது 24 நாலாவது ஸ்லோகத்தில் ஏன் உடம்புக்கிட்டேருந்தே நான் என்ன படித்தேங்கிறத சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதுதான் சொல்கிறார் மம தேகா குருஹு என் உடம்பே எனக்கு குரு அப்படின்னர் இது எனக்கு நாள்தோறும் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துன்ட்ருக்கு இந்த உடம்பு இந்த உடம்புனாலேயே எனக்கு வைராக்கியம் வந்துடுச்சு அப்படிங்கிற விரக்தி விவேக ஹேதுகு ஹேதுகுன்னா காரணம் விவேகம்னா விவேகத்துக்கு விரக்தினா வைராக்கியம் இந்த விவேகத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இந்த உடம்பே எனக்கு காரணம் ஆகினால் உடம்பே எனக்கு குரு இந்த உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த ஸ்தூல சரீரமே நிறைய விஷயத்தை டீச் பண்றது உபதேசம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறார் அது மாத்திரம் இல்லை சதத ஆர்த்தி உதர்க்கம் சதத ஆர்த்தி உதர்க்கம் சததம்னா எப்போவும் அர்த்தம் ஆர்த்தின்னு சொன்னால் துக்கம் உதர்க்கம்னா காரணம் எப்பவும் இடைஞ்சலுக்கு பல்வேறு விதமான துக்கத்துக்கு காரணம் என்னென்னா இந்த உடம்பு தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் உடல் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும் அதனால தான் சரீரம் வேண்டாங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் உடம்புன்னு இருந்தால் நம் உடம்பு நம்மளை வரையறுத்து நம்மளுக்கு ஆசா பாசங்களை எல்லாம் உண்டு பண்ணி நம்மளை துக்கப்படுத்துறது தொடர்ந்து இடைவிடாமல் துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது இந்த சரீரம் அப்படிங்கிற சத்வ நிதனம் சத்வம்னா என்ன பிறப்பு நிதனம்னா இறப்பு பிறப்பு இறப்பை உடையது இது ஒரு காலத்தில் இல்லை இப்ப இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும் சதத ஆர்துதர்க்கம் சத்வ நிதனம் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் மம விரக்தி விவேக ஹேத்துகு தேகா மம குரு அப்படி சொல்லிட்டார் விவேகத்துக்கும் வைராக்கியத்துக்கும் காரணமான இந்த உடம்பு எனக்கு குரு இது எப்போவும் துக்கத்துக்கு காரணமாக இருக்குது ஜென்ம மரணத்தை உடையதாக இருக்குது விப்ரதீஸ்மன்னா ஜென்ம மரணத்தை தாங்கி பிறப்பு இறப்புகளையெல்லாம் உடையதாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உடையதாகன்னு போட்டால் நல்லது அனேன தத்வானி எச்சா விமர்சாமி இந்த தேகத்தை வச்சுட்டு தான் நான் மோட்சமும் அடையிறேன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது அதுக்காகத்தான் இந்த சரீரம்னே நான் நினைக்கிறேன் பகவான் அதுக்காக தான் கொடுத்துருக்கார் வாழ்க்கையில் இந்த சரீரத்தை எதுக்காக கொடுத்துருக்காருன்னா நான் தத்துவஜானத்தை அடையிறதுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு அதாவது நம்ம வேலை பண்ணுறது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது எதுக்குன்னா உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் வாழ்கிறது எதுக்குன்னா இந்த வாழ்க்கையை விச்சாரம் பண்ணுறதுக்கா எதுக்கு விசாரம் பண்ணுறதுனா மறுபடியும் வா உடம்பு வராமல் இருக்கிறதுக்க ஆஹார்த்தம் கர்மக்குரியா தஜஸ்ரம் சியாத் ஆகார பிராண சந்தாரணார்த்தம் பிராணாதாரியா தத்துவ ஜிஜாசனார்த்தம் தத்துவம் ஜேயம் ஏன பூயோன துக்கம் அதனால் இந்த உடம்புனால என்ன பிரயோஜனம்னா இதை விசாரம் பண்ணுறேன் அதுக்கு இது அனுகூலமாக இருக்குது வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என் உடம்பு மனசை எனக்கு சௌரியமாக இருக்குது யாரையும் வெளியில் மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ண என்ன ஆராய்ச்சி பண்ணாலே எனக்கு நிம்மதி கிடைக்கும் அனேன அனேன தேகேனன்னு போட்டுக்கணும் அனேன தேகேன தத்துவானி யச்சா விமரிசாமி தத்துவங்களெல்லாம் அது எப்படி இருக்கோ யதா யதா பவத்தி ததா ததா விமரிசான் அது எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் சாஸ்திரத்தின் துணை கொண்டு குருவின் துணை கொண்டுன்னு சேர்த்துக்கணும் விமரிசான் ஆனால் ஒரு விஷயம் என்னத்தான் எவ்வளோ நாள் இதை விசாரம் பண்ணி இந்த உண்மையை அறிஞ்சாலும் கூட இது ஒரு நாளைக்கு என்னாக போகிறதுன்னா பட்டினத்தார் சொன்ன மாதிரி தான் பருத்த தொந்தி நம்மதென்று இருப்ப நாய் நறிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான்ர் மாதிரி தசாப்பி பாரக்கியம் அவசித்தஹா அசங்ககா விச்சராமே இந்த உடம்பு ஒரு நாளைக்கு என்ன போகிறது இது வந்து பாரக்கியம் பாரக்கியம்னா இது என்னோடது கிடையாது கொஞ்ச நாள் கழித்து இது ஆகாரமாக போக போகிறது நாய் நரி அதுகளுக்கெல்லாம் சாப்பிட போகிறது அவசித்தஹா இது வந்து இந்த உடம்பு இப்போதைக்கு தான் என்னோடதை தவிர அப்புறம் கொஞ்ச பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது எங்கூட சம்மந்தப்பட்டது பஞ்சபூதமாகவே போக போகிறது ஏதோ கொஞ்ச நாளைக்கு என்னோடய சேர்ந்துருக்கு கொஞ்ச நாள் கழித்து என்னை விட்டு பிரிய போகுது அப்படி பிரிஞ்சுதுன்னா என்னென்ன வேறு எதுக்காக ஆகாரமாக போக போகுது ஈ எறும்பு செத்த சரீரத்திலே பார்க்குறோமே எறும் ஈஎல்லாம் வைக்கிறது எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்றது பார்க்குறோமே அதுக்கு உரியது இது எனக்கு உரியது இல்லை என்பதையும் நான் புரிந்து எனக்கு நன்மை செய்கிறதுக்காக இந்த உடம்பு வந்திருக்கு இந்த உடம்பை வச்சு நான் என்னை பற்றி புரிஞ்சுண்டு அப்புறம் இந்த உடம்பில் பற்று இல்லாதவனாக இருக்கிறேங்க அசங்கஹாசன்னு விச்சராமி பற்றற்றவனாய் இந்த உடம்பில் பற்றற்றவனாய் நான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறேன் இந்த உடம்பு எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அது மூலமாக நான் தத்துவத்தை விசாரம் பண்ணினேன் இதே மாதிரிதான் ஒரு ஸ்லோகம் சொல்றார் பர்தரியும் வைராக்கிய சுத்தகத்துல கடைசியில சொல்றார் ஓ பஞ்சபூதங்களே உங்களுடைய கூட்டுறவால் நான் வாழ்க்கையில் நன்மை அடைந்தேன் இப்பொழுது நீங்களெல்லாம் பிரிந்து போகுங்கள் நான் கடவுளோடு இணைகிறேன் என்று சொல்லுவார் ஆகா விசாரத்துக்கு ஹேத்து விவேக வைராக்கியத்துக்கு ஹேத்துவா இருக்கு அதே சமயம் அபிமான ராகித்யம் இது இருந்துட்டே இருக்கணும் இதுல எனக்கு அபிமானம் இல்லாம அந்த ஒரு பாக்யமும் எனக்கு இதனால் கிடைக்கிறது என்று சரீரமே எனக்கு குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மேலும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை பிறகு பார்க்கலாம் தேகோ குருமவிரக்திவிவேகேத்துமசத்துவிதனம் சததார்த்தியுதர்க்கம் துவன விமர்சாமி தி பார்க்யமித்தவசோ விச்சராமியசங்க